யணம் நானே பாத்துக்கு இருந்தாலும் நிறைய இதுக்கு ஒரு அட்சியானத்தையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் கிடைச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சரியா இருக்கு முதல் ஷோத்துக்கு நான் அண்ணன் ஈகா விவகாரப்பூவா ஈகங்கிறதுலாம் தாற்பயம் இல்லை ஈகங்கிற விதத்துக்கு अरि uh, सहोर्दरह अपि, uh, यम कारुनिकं, <coughs> शरणं गतः हा, शरणं गतः हा, महत्पदं आशु आपः, महत्पदं आशु आपः, ஜனாங்கம் ஜனகாங்கம் அங்கம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பகுதினு அர்த்தம் சீதையினுடைய ஒரு பகுதியானவர் அங்கசப்தத்துக்கு பகுதி அர்த்தம் கேட்ட ஜனகாங்கம் அனந்த சுகா கிருத்திம் இப்போ ஜனகாங்கம் அனந்த சுகா கிருதி தம் ஆஹ் பரம்ஹரிம் அகம் ஆசிரி அகம் கதை போட்டு கருணையே உருவான ஸ்ரீராமரே வரலதில் ராமனை ஸ்ரீராமம் நம்ம போட்டுக்கணும் ஹரினு போட்டு ஹரி ரூபாயிருக்கிற ஸ்ரீராமன் ஹரிசகோதரா அப்பி சரணங்கதா அப்படிங்கறத மாத்தி போட்டுக்கணும் ஹரிசகோதரா அப்பி எதிரிக்கு விரோதியா இருந்த போதிலும் கூட ஏதோ எதிர்க்கு எதிரியின் நண்ப உடன் பிறந்தவனாக இருந்தும் கூட ஆஹ அரிசகோதர அப்பி சரணங்கதா விபீஷணஹா சரணங்கதா விபீஷணும் விபீஷணா மகத்பதம் ஆசுவாக ஆசு அங்க போடணும் மகத்பதம் ஆசு ஆக உடனே அடங்கிட்டான் ஒண்ணு ரொம்ப तम अनंत ஜன்கம் அனந்த சுகாக்கிரும் மேலான ஹரியை உயர்ந்த ஹரியை ஆசிரையே இப்ப நான் நினைக்கிறேன் சரியாயிருக்கும் நினைக்கிறேன் முதல் பட்டம் எம் காருக்கம் எம் தம் அப்புறம் வந்து என்ன பொருளை விநாயகர் மூலமா விக்னத்தை விக்னத்தை தன்னுடைய திருவடியினால் மோட்சத்தை கொடுக்கிறாராம் தான் வந்து கையில் வந்து தான் தோலையும் உடுத்திக்கொண்டு கையில் மண்டைய ஓட்ட வச்சு இருக்கிற அந்த கரணங்களை எல்லாம் காட்டுறதுனால வைராக்கியத்துக்கு மேல உலகத்துல ஒன்னும் இல்லைன்னு உபதேசிக்கிறாராம் அப்பேறுபட்ட காசி காசிநாத் விஸ்வநாதன் இப்போ நான் சொல்றேன் காலம்பரம் சொன்ன அன்பத்துக்கு வித்தியாசம் ஸ்ரீ காஷி சிவம் வந்தேன் ஈதிருஷம் ஸ்ரீ காஷிகேசம் சிவம் வந்தேன் கௌரியா சகலார்த்ததம் கௌரியின் வாயிலாக என்ன பண்றார் திருவடியை வணங்குவதன் வாயிலாக தன்னுடைய திருவடிகளினால் துவாரம் நிஜ பதாம் போஜேன போஜேன பாதத்வயத்வாரா இல்லாட்டி ஜாரா அதனால நிஜ பதாம்போஜன முத அப்புறம் என்ன டுண்டாசினா விரன் கத்திநாள் கத்தி ஆகிவிட்டார் ஸ்ரீ டுண்டி துண்டாசினா பிரௌடம் வினவனம் ஹரந்தம் அப்புறம் என்ன அனகம் பாப்பமே இல்லாதவர் அப்புறம் சர்ம கபாலிக்கோபகரணி வைராகியாத் வைராகியாத்துக்கு மேலாக ஒரு சௌக்கியமும் இல்லை அப்படின்னு இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல யாரும் அதை வாங்க மாட்டான் இல்லையா எவனாவது எலும்பு மண்டபட்ட வந்து வாங்கிட்டா போக போறான் வச்சிருக்கானே புறாமைப்பட போறான்னா என்ன புறாமைப்பட போறதுல சிவபெருமான் ஒரு டிரெஸ் பார்த்தோம் அவரோட இடத்தை பார்த்தோ அவரோட வசாப்பட்ட திருடினு போவானா யாரும் வைராகியத்துக்கு அடையாளம் வைராகிய பரம் நாஸ்தி பிரதிசந்தம் அந்த விதுரம்னா என்ன அர்த்தம்னா நாசரகிதம் அந்த விதுரம்னா அந்த விதுரம்னா நாசரகிதம் சாதாரண விதுர சப்தத்துக்கு வந்து விதுரகா அப்படின்னு சொன்னா விதவாங்கிறது பெண்கள் கணவன் இல்லாத பெண்களுக்கு விதவான்னு பேர் மனைவி இல்லாத கணவனுக்கு சம்ஸ்கிருதத்துல விதுரகான்னு பேர் வந்து விதுரஹா விதுரஹானா ஓய் போயாச்சுன்னு அர்த்தம் அது மாதிரி இங்க சம்ஸ்கிருதத்துல வந்து அந்த விதுரகான்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த ரஹிதஹான் இந்த இடத்துல விதுர சப்தத்துக்கு எனக்கு இருக்கு அப்புறம் இந்த நாலாவது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அது வந்து அவருடைய குருவையும் பரம குருவையும் பரமேஷ்டி குருவையும் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா இது வந்துடணும் இதுல இருக்கிறதுக்கு விளக்கம் பார்வம் இதுல வந்து இது வியாக்கியானம் இருக்கு அது பேர் பூர்ணா நந்தின்னு பேர் ஒரு வியாக்கியானம் இருக்கு பொறுமை இருந்தா பார்க்கலாம் அதனால இவர் என்ன சொல்றாருன்னா குருலாம் எப்படிப்பட்டவங்க ஆஹ் காமாட்சி தத்த து பிரியோஜாதி பூஜ்ய ஸ்ரீ கௌரி நாயகாபி பிரகடன சிவராமாரிய லப்த ஆத்ம போதை அர்த்தம் என்னன்னு கேட்டா ஏதோ உபாசனை பண்ணியிருக்காரு காமாட்சி தேவி வந்து அவருக்கு ஒரு பாயசம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் போட்டுருக்க காமாட்சி தேவி வந்து பாயசம் கொடுத்து அந்த பாயசம் வந்து அந்த பிராச்சியம்ங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் சம்பூர்ணம்னு கோஷத்துல இருப்பான் இல்லாட்டி நெய் கலந்துதான் இதுல இந்த ஸ்லோகத்துல வந்து கிரியாபதம் என்னன்னா நிறுவத்த அகம் நிறுவ நிறுவா எப்பேற்பட்ட அகம் நிறுவக்தோவி சரஸ்வதி குரு அந்த குருவனுடைய திருவடி தாமரையில தாமரையிலேயே ஊறி இருக்கும் வண்டாகிய நான் மோஷத்தை அடைந்து விட்டேன் நிறுவத்தோகம் சொன்னா நான் வந்து கிருத்தகத்திய அடைஞ்சிட்ட நிம்மதியை அடைந்தேன் எத் நிறுவியாதி நிறுவகிருத்தியே நான் வந்து அதுலேயே அடங்கி போயிட்டேன் ஒடுங்கி போயிட்டேன் மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய திருவடி தாமரையிலேயே நான் வந்து நான் ஆழ்ந்து சென்று விட்டேன் நிறுவ விடுபட்டு விட்டேன்னு சொல்லலாம் கிருதகிருத்த நிறுவ எப்படிப்பட்டவர் எங்குரு என்னுடைய குரு அத்வைதத்தினால அத்வைதத்தை வந்து அத்வைதம் அவருடைய மனசுல எப்பவும் இருக்கு அவருடைய மனசுல எப்ப பார்த்தா அத்வைத ஜானம் இருக்கு அதனால அவர் முகம் பார்த்தீங்கன்னா எப்பவும் புண்ணவராக இருப்பார் என் குரு என் குரு எப்பவுமே என்னன்னா அத்வைத பாசாஸ்மிதாசிய ஸ்ரீமத் கோவிந்தவாணி சரணகமலக அதனால ஸ்ரீமத் கோபாலகீர்பி பிரகட்டித பரமாத்யா அதனால இவர் வந்து இவருடைய குரு பரமேஸ்வரி குரு எப்படிப்பட்டவர் பேரு கௌரி நாயக்கஹான்னு பேரா அவருக்கு இன்னொரு பேர் என்னவான்னா சிவராமகான்னு பேரா எல்லாரும் கூப்பிடறது சிவராமன் ஆனா அவருடைய உண்மையான பேர் என்ன கௌரி நாயக் ஆனா இந்த சிவராம்கிறதுலேயே சிவ விஷ்ணு அபேதத்தை அபித் பிரகடனம்னா அபேத பிரகடனம் நடத்த ஸ்ரீ கௌரி நாயக அபி பிரகடன சிவராமாரியம் ஏதாவது சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பேதம் இல்லைங்கிற ஒரு விஷய வேதமில்லைன்னு காட்டக்கூடியவராக என்னுடைய குருநாதருடைய குருநாதனுடைய பேர் விளங்குகிறது ஸ்ரீமத் கோபால கீர்பி அவரால் என் குரு என்ன பண்ணார் அவரு அவருட் இருந்து என் குரு வந்து ஆட்டம் படிச்சார் ஸ்ரீமத் கோபால கீர்பிகி கோபாலர் ஒரு குரு குரு இருக்கார் சிவராமையர் கோபாலர் அந்த கோபாலருடைய வாக்குனால என்ன அவர் அத்வைத உபதேசம் பண்ணார் என்னாச்சுக்கு அந்த அத்வை எப்பவுமே பிரசன்ன வதனமா இருந்தார் அவருடைய திருவடி தாமரையிலேயே நான் எப்போ ஒடுங்கி கிடக்கேன் எப்படினா எப்படி வண்டோ அது மாதிரி அலிஹி அலிகின வண்டுக்கு ஒரு பேரு அலின்னு பேரு வண்டு எ எப்படி புத்திலேயே மூழ்கி கிடக்குமோ மயங்கி கிடக்குமோ அது மாதிரி நான் என் குருவுடைய திருவடி தாமரையிலேயே மூழ்கி கிடக்கேன் குரு பக்தின்னு இருக்கேன்னு அர்த்தம் திருவடி தாமரையிலே மூழ்கி இருக்க வண்டு நிஜமாவா அர்த்தம் எப்போ நான் குருவை தியானம் பண்றேன்னு அர்த்தம் நான் குருவை தியானம் பண்றேன்னு சொன்னா இதெல்லாம் சாதாரணமா சொல்ற மாதிரி சொல்ல விடாது அதுல ஒரு அழகு இருக்கணும் ஒரு நயம் இருக்கணும் இலக்கிய சுவை இருக்கணும் அதுக்கா என்ன சொல்றாருன்னா எப்படி வண்டானது மலரிலேயே மலர் மலரிலேயே ஒடுங்கி கிடக்குமோ அது மாதிரி நான் எப்போ குருநாதரையே தியானம் பண்ணிட்டு ஏன் குருநாதர் எப்படி இருப்பாங்க தெரியுமா ரொம்ப ஆனந்தமா இருப்பா இருப்புமா அவர் கோடி ரூபாய் கிடைச்சது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் அத்வைத ஆத்ம ஜானத்தினால இருந்தார் எப்படி தெரியுமா கிடைச்சது அவரோட குரு கோபாலன் இருந்தார் அவர் ஆட்டம் படிச்சார் தெரியுமா சிவராமன் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து பிடிச்சார் அந்த சிவராமன் யாரு தெரியுமா காமாட்சியோட அனுகிரகம் பெற்றார் காமாட்சி தேவியினுடைய உபாசகரான படிச்ச கோபால ஐயர் அவர்கிட்ட படித்தவர் என் குரு யாரு ஸ்ரீமத் கோவிந்த வாணி வாணின கோவிந்த சரஸ்வதி சரஸ்வதி மட்டங்கள் எல்லாம் பார்த்தா சங்கர விஜயேந்திர சரசு சுவாமிகள் இருக்கார் இவர் படிக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு ஊர்ஸ்திட்ட இப்போ போய் பாதி அது இன்னும் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் சுவாமிக்கு டைரக்டா பெரியவர் சன்னியாச ஆசிரமம் பெருசு ஆசிரமம் பெருசு படிப்பு இல்லை இவருக்கு படிப்பு இருக்கு அந்த ஆசிரமம் இல்லை அப்ப என்ன பண்றது மட்டாதிபதி வேற அவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு முன்னாடி நாலஞ்சு பையன்களை படிக்கிற ஆளுகளை உட்காந்துச்சு இவர் பின்னாடி சுவாமிகள் அவர் அவர் பார்த்து பாடம் கேட்டுவார் இவர் அதை வச்சு கேட்டுப்பார் இது ஒரு சிஸ்டம் ஏன்னா இப்படி கிரகஸ்தாசிரமத்திலே சாமியார் இப்படி பாடம் எடுத்துருது ஆசிரமம் பெருசு ஆக என்னால என்ன பண்றதுன்னா பின்னாடி அவர் உட்கார்ந்து அதனால இவர் என்ன இவங்களை பார்த்து சொல்லுவார் இவங்களை பார்த்து சொல்லும் அவர் கேட்டுவார் சண்டே வரும்போது அங்கிருந்து கேட்பார் அவர் அப்படி உண்டு இப்ப அப்படிதான் நடக்குது பாடங்கள்லாம் சொல்லுமா சொல்ல <laughs> <laughs> ஆமா <gång> <middicy unemployed> ஒரு கிரமம் ரத்னபிரபா எழுதினது யாரு ரத்தனபிரபா எழுதினவருடைய பேர் கோவிந்தானந்தா கோவிந்தானந்தாவால் எழுதப்பட்டது நான் விவரண மதம்னு சொன்னேன் இல்லையா அவர் பேர் பிரகாஷாத்மா இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஒரே டைப் இவங்கலாம் பிரகாஷ ஆத்மா அத பத்தி சில பின்னா சொல்றேன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சொல்ல ஆரம்பிச்சா நிறைய போயிட்டு இல்லை அப்புறம் பிறகு சொல்றது நான் இல்லை அவர் பேரு விவரணக்காரர் மதம்னு இருக்குன்னு சொல்றேன் இல்லையா அது வந்து அவர் பேரு பிரகாஷாத்மான்னு பேர் பாமதி மதம்ங்கிறது வந்து அது வந்து அவர் பேர் வாசஸ்பத்தி விஷயம் நம்ம வந்து வாசஸ்பதி மிஸ்ரா ஒத்துக்கிறது நம்ம பரமார்த்தாவின் நான் படிக்கிறவங்க இல்ல அதனால வந்து வாச்சஸ்பதி மதத்தை நம்ம ஏத்துக்கிறோம் வாசஸ்பதி மதம் வந்து அபரோட்ச ஜானம் மானசம் நான் விவரணக்கார மதம் வந்து அபரோட்ச ஜானம் வந்து சப்தத்தினாலேயும் உண்டாயிடும் நான் வந்து தத்வாசி எப்படின்னு சொன்னா அகம்பிராஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து சப்தத்தினாலேயும் உண்டாயிருக்கும் சப்தத்தை கேட்டதுக்கு பிறகு மனசுல ஒரு விதமான அனுபவமா ஏற்படுறதுங்கிறது வாசஸ்பத்தி மத்தம் இதுதான் பெரிய பேதம் பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு நம்ம இந்த விவரண மதம் விவரண மத்தம்னு அடிக்கடி சொல்ற போது இதை புரிஞ்சுக்கணும் நாம இதை பிரயோகம் பண்ணுவோம் அடிக்கடி விவரணக்காரர் சொல்ற விவரணக்காரர் இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லுவோம் பாமதீகாரர் இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பாமதீகாரர் சொன்னா பாமத்திங்கிறது அவரோட பேர் அதனால அவர் அவர் எழுதினவர் பேரு வாசஸ்பதி மிஸ்ரா இந்த பிரகாஷாத்மா விவரணக்காரர் மதத்துக்கு பேரு விவரணக்காரர் எழு விவரணக்காரருக்கு பேரு பிரகாஷாத்மா விவரணம்ங்கிறது எதுக்கு எழுதப்பட்டதுன்னு கேட்டா பத்மபாதனுடைய பஞ்சபாதிதாவுக்கு எழுதப்பட்டது பத்மபாதர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அணியிருக்காரு அதுக்கு பேர் பஞ்சபாதிக்கா இருப்பார் அந்த பஞ்சபாதிதா வியாக்கியானந்தான் விவரணம்னு அதை எழுதினவர் பேரு சதப பிராமணம் இவர் போட்டிருக்கார் ஆனா வந்து ஒரு கோஷங்க இருக்கு சுவாத்தியோதவியோ நெஞ்சை அப்படின்னு சொல்லி தைத்ரி ஆரண்யம் ஊப்படி அதுலேயே ரெண்டாவது சாப்டர்ல சுவாத்தியாயம்யா சாத்தியாய அத்தியதவியாங்க அர்த்தம் என்னன்னா எல்லோரும் வேதம் படிக்க வேண்டும் அர்த்தம் எல்லோரும் வேதத்தை படிச்சா இது இது வந்து சூத்திரமாவும் எடுத்துட்டு இருக்கார் ஜெயமினி இது நித்திய அத்தியன விதினா என்று எப்பொழுதும் படிக்கணும் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கின்ற கெடும் மாதிரி வேதம் மறந்த மறக்கிறதுங்கிறது சகஜம்னு தெரியல படிச்சுட்டே இருந்தாதான் ஞாபகம் இருக்கும் அதனால நித்திய அத்தியன விதினா நித்தியம் படிக்கணும் சாஸ்திரத்தை படிக்கணும் அதீத சாங்க